வணக்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தர்மபுரம் திரு ப சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனங்கணிந்த மனமுகந்த நந்தியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில டாக்டர் என் சிவம்பரநாதன் அவர்கள் குத்து சிறப்பிப்பார்கள் சதய நட்சத்திரத்திலே திருநாவுக்கரசர் ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார் திருப்புகலூர்ல அவர் முதலாக போதிய திருப்பதிகம் கூற்றாயினவாறு முடிவாக அவர் சொன்ன திருப்பதிகம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்ற திருத்தாண்டம் அதே போல் வைகாசி மூலத்தில் திருஞான சம்பந்தர் ஜோதியில் மறைந்தார் சீகாழிர தோற்றம் ஆற்றால்புரம் சொல்கிற நல்லூர் பெருமளத்திலே அவர் ஜோதியிலே மறைந்தார் என்று வரலார் அதுபோல ஆனி மகத்தில திருவாத ஊர்ல தோன்றிய சிதம்பரத்திலே ஆண்டமல் நடராஜ பெருமானோடு ஜோதியில் மறைந்தார் என்று வரலார் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல திருநாவலூர்ல தோன்றிய சுந்தரபெருமான் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில திரு அஞ்சைக்களத்திலிருந்து நேர கைலாய மலைக்கே இந்த உடலோடு சென்றார் என்று வர்றார் இவர்கள்லாம் ஜோதியில மறைந்தார்கள் அவர் இந்த உடலோடு சென்றார் என்று வரலாறு நமக்கு தெள்ள தெளிவாக எழுதி வைத்தவர் தெய்வ சேக்குதார் பெருமான் இந்த சேக்குதார் பெருமான் இல்லைன்னா இந்த வரலாறு நமக்கு கிடைக்காது மாணிக்க வாசகரை தவிர இந்த மூன்று பேருனுடைய வரலாறு தெல்ல தெளிவா நமக்கு எழுதி வைத்தவர் தெய்வ சேக்குதார் பெருமான் அவர் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக இப்ப மாணிக்கவாச இருக்க அந்த வரலாறு நமக்கு சரியா தெரியாம போனதுக்கு காரணம் தெய்வ சேக்கிரார் பெருமான் எழுதவில்லை அதனால தான் என்பதை நாம் முதல்ல நினைவுல கொள்ளணும் உடலோடு ஆண்டவரை சேர்ந்தவர்கள் என்று நாம வரலாறு பார்க்கிறோம் அப்படியும் முடியும் என்று நிரூபித்தவர்கள் இவர்கள் இந்த வரலாறுல கடைசியாக ஜோதியில மறைய முடியும் இந்த உடலை மண்ணுக்கு ஆக்காமல் அல்லது நெருப்புக்கு ஆக்காமல் சில இடங்கள்ல உடலை கொண்டு பட்சிகள் சாப்பிடறதுக்காக போட்டுறாங்க பம்பாயிலாம் அப்படியும் ஆக்காமல் உடலை வீணாக்காமல் அப்படியே ஆண்டவனோடு சேர்ந்தவர்கள் இந்த பெருமக்கள் இந்த நிலையை நமக்கு கடைசி வரலையும் அவருக்கு நமக்கு தெரியும் அது இல்லை என்றும் பல பேர் சாதித்தார்கள் என்றும் ஒரு வெள்ளக்கார துறை அப்ப இருந்தவர் அதாவது ராமலிங்க சுவாமி காலத்தில் இருந்தவர் இத தீர்க்கமா வடலூருக்கு போய் இத ஆராய்ச்சி பண்ணி பல பேரையும் கேட்டு தெரிந்து அந்த நாட்டு நடப்பு புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் என்று நான் சமீபத்தில் படித்து பார்த்தேன் வள்ளற் பெருமான் அப்படி மறைந்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறார்கள் சாகா கலைன்னு ஒரு புத்தகம் கிடைச்சது என பார்த்த போது அதுல அவர் தெளிவா எழுதியிருக்கிறார் அவர் இந்த வெள்ளக்காரத்துறை அப்படி பார்த்து அவர் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் வருகிறது நம்ம நாட்டில் அது உதவி நமது பெரியோர்கள் நல்ல தீர்க்க அறிவோடு தெய்வ அறிவோடு இப்படி வகுத்து வைத்திருக்கிறார்கள் வயதுல சின்னவர் திருஞான சம்பந்தர் இருக்கிறவர்களே வயதுல சின்னவர் அவர்தான் அருள் பெரியவர் அதனால்தான் தவ முதல்வர் சம்பந்தர் என்று சொன்னார் தெய்வ சேர்க்கார் பெருமான் அவரை இப்பவும் கூட இந்த நால்வர் வரலாறு நம்ம தெளிவாக படித்து பார்த்தோமேயானால் திருஞான சம்பந்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பீர்கள் அதனால நாம வந்து பாக்கி மூணு பேரை நாம இழ வேண்டாம் அதனால நாம பெரியவர்கள் நாலு பேரையும் வகுத்து வைத்து இருக்கிறார்கள் இன்னைக்கு வைத்து வணங்கக்கூடிய அளவுக்கு செய்துட்டு போயிருக்கிறார்கள் இல்லையா ஆமா நமது பெரியவர்கள் அவ்வளவு தீர்க்க தரிசனம் உடையவர்கள் இப்போ ஆடி மாதம் ஆனதுனால வருகிற பதினாலாம் தேதி இன்னைக்கு பதினொன்னு பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரம் சுந்தர ஆண்டவன் திருவடியை சேர்ந்தவர் அவர் ஒரு பதினாறாயிரம் பதிகமாய் நோப்பாடினார் என்று வரலாறு இருக்கிறது ஆனால் நமக்கு இன்னைக்கு கிடைத்தது நூறு பதிகம் ஆழமான கருத்துக்கள் உடைய திருப்பதிகங்கள் அது தேவாரம் நமக்கு கரிய சொத்து இயலாள் கழித்து வருகிறதுனாலே நான் இன்னைக்கு சுந்தர திருப்பாடலாக இங்கே ஓதலாம் என்று நான் எண்ணுகிறேன் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால பிரியா சுந்தரர் சிவனே என்று சொல்லப்படுகிறது அவர் கைலாய மலையில் இருந்து ஏதோ ஒரு சில காரணத்துக்காக பூமிக்கு வந்தார் பாட முடியாம போயிடும் அந்த தெய்வ தேக்கையான பெருமான் சொல்லும் போது என்ன சொல்றார் திருத்தொண்ட தொகை என்று சொல்லப்படும் ஒரு நூலுக்காக வேண்டியே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு போயிட்டார் வேண்டி மாதம் மேலும் போக்கினார் என்று சொல்லிவிடுவர் திருத்தொண்ட தொகைதான் பெரிய புராணத்துக்கு அடிப்படை காவிய தலைவன் காப்பிய தலைவனை வந்தவர் குறை சொல்ல வீட்டில் ஆமா. என் என் மேலர்கள் தலைவராக இருக்கிறவர்களை குறை சொல்லுவது என்பது இன்னைக்கு சகஜமா போயிடுது அப்படி கூடாது என்பதும் நியதியும் உண்டுவா ஆமா அறுத சுந்தரரே சீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர்மியல் மனம் போக்கினார் என்று தீர்ப்பு சொல்லிவிடுறார் சிவபெருமான் சொன்ன தீர்ப்பை விட அம்பிகை சொன்ன தீர்ப்பை விட சுந்தரரும் அனிந்ததையாரும் கமலையாரும் சொன்ன தீர்ப்பை விட சேக்கிரார் பெருமான் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு விடுறார் அதை நாம் நம்பத்தான் வேண்டும் நம்பாமல் இருக்க முடியாது ஆனதுனாலே வந்தார் சிவபெருமான் அவருடைய பாட்டை கேட்கணும் என்பதற்காக வேண்டியே ஒரு ஐந்து இடத்துக்கு வருகிறார் ஐந்து இடத்துலையும் சிவவேதியர் வடிவத்தில் வந்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது ஆறாவதாக ஒரு இடத்துல வருகிறார் அங்கே சிவ சிவ சிவாச்சாரியார் கோலத்தில் வருகிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் நான் உங்களை நினைவூட்டதே தவிர உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடவில்லை இல்லையா ஆமா ஐந்து இடத்துல எங்கெங்கே வந்தார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அவருடைய திருமணத்திலே கிழ வேதியர் வடிவத்தில் வந்து நீ எனக்கு ஆள் செய்யணும் அப்படின்னு சொல்ற சுந்தரர் நீ பித்தன் நீ பயிற்சிக்கார நீ அப்படின்னு சொல்லிவிடுற இதற்கு முந்தி ஒரு தடவை பித்தன் என்று சொன்னால் உம பார்வதி சிவனை நான் அந்த கதைக்கு போனா கந்த புராணத்துக்கு போயிடும் அது ஒரு வரலாறு அதையும் கேட்டுக்கொண்டான் அவன் அப்படின்னு சொல்ற அதையும் நாம சொன்னாலும் கேட்டுக்குவான் ஏன் சொல்றத ஒழுங்கா சொல்லணும் அர்த்தமே இல்லாம நாம பித்தன் ஏத்துக்கொள்ள மாட்டான் இல்லையா ஆமா திட்டன்னு சொன்ன போது அவரை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு கடைசியில நீ என்னை பாடு அது போரும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு சிவன் அப்ப சுந்தரடைய பாட்டைத்தான் கேட்க வருகிறான் சுந்தரைய பாட்டை கேட்டான் அவன் இன்னைக்கு இருக்கிற சைவ மக்கள் அதை கேட்க விரும்புகிறார்களா அப்படின்னு எண்ணி பார்த்தால் ஆயிரத்துல ரெண்டு பேர் கூட தேராதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் எத்து என்ன சொல்றோம் எல்கே முத்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருப்பவன் நான் தமிழ்நாடு பூரா சுத்துறன் சுத்தினவன் போடுற கணக்குத்தான் சரியாக இருக்கும் ஆயிரத்துல ரெண்டு பேர் கூட தேராதுன்னு என்னுடைய எண்ணம் ஏன் அப்படி கேட்கலையே நீ ஏன் பாடி அப்படின்னு சொன்னா பாடுவதில் எனக்கு ஆசை இன்னும் விடவில்லை எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு இல்லாம வெளிநாடு கூட அனுப்பிச்ச எனக்கு கூட இன்னும் தமிழ் மக்கள்கிட்ட நாம தேவாரத்தை நன்றாக பரப்பிவிட வேண்டும் என்கிற எண்ணம் தான் எனக்கு ஓடுகிறதே தவிர இல்ல நமக்கு போச்சு வயசாயிடுது நாம என்ன பேசாம ஊட்டுக்குடியே கிடக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல எண்ணம் முடியல வரைக்கும் பார்த்து இந்த தெய்வ நெறியை சொல்லிவிடுவோம் எண்ணம் அதனால சுந்தரனுடைய பாட்டை கேட்கிறான் முதல் முதல் பாடிய திருப்பதிய பொழுது நான் ஓதுவேன் பித்தா திரைசூடி பெருமானி பித்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்து மனத்து மறவாதே நினைக்கின்றேன் பெருமானே துறைசூடி பெருமானே மறவாதே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை மனத்து உன்னை வைத்த மனத்து உன்னை நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் வெண்ணை சென்பால் வெண்டை நல்லூர் அருட்டுரை உள்ளா உனக்கு ஆளாய் இனி அந்நேரியே நாயேன் நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் சிரிந்து எயிட்டேன் தரலாக அருள் பெற்றேன் பேயார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை உனக்கு ஆளா இனி அல்லே நிலலாமே அத்தா உனக்கானா இனி அல்லேன் எனலாமே ஆயா உனக்காடா இனி அல்லேன் எனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மனிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் வெண்ணை சென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணே உனக்காடாய் திருநாவலூரன் என்று சொல்ல தவறவே இல்லை பெயரை ஒரு இடத்துல கூட உபயோகப்படுத்தல அப்பர் என்ற மறுக்கியார் என்றும் சொல்லவே இல்லை அப்பருடைய கடைசி பாடலில் வந்து ராவணனுக்கு அருள் செய்த தன்மைதான் இருக்கிறது இல்லையா ஆமா நிகழ்ச்சி தான் அவருடைய பிறப்புக்கு காரணம் என்றும் சொல்லுவார்கள் சொல்லி இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை சொல்லுவார் சில பதிகங்கள்ல அப்பர் சாமிகள் அந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லாம விட்டு இருக்கிறார் இப்ப சொட்டுணை கடைசி பாட்டுல அந்த நிகழ்ச்சியும் சொல்ல விட்டுட்டார் அவர் நாவ அதே மாதிரி திரியான சம்பந்தர் இந்த எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு பத்தாவது பாட்டில் சொல்ற கருத்துக்களை சொல்லாமலும் விட்டு இருக்கிறார் சில அது வண்டரங்க புனர்கமல என்று தொடங்கும் திருப்பதியத்தில் அதுபோல இந்த ராவணனுக்கு சொல்ல வேண்டிய தன்மையை சொல்லாமல் விட்டது சொட்டுனை வேதியின் பதிகத்திலேயே அவர் சொல்லல அதற்கெல்லாம் காரணம் உண்டு அது நான் எப்படி சந்தர்ப்பம் வரும்போது விட்டுறேன் அதுபோல கல்யாண சம்பந்தம் போல சுந்தரரும் தன்னுடைய திரு பதியத்துல கடைசியில ஆரூரன் ஆரூரன் என்றெல்லாம் சொல்ல அற்புதமான திருப்பதியும் ஆண்டவனே இந்த திருப்பாட்டை கேட்டான் ஆண்டவனே சொன்னான் என்றே பாடி விடு முதல் முதலாக அவருடைய திருப்பாட்டை கேட்க சிவன் வந்தது இது என்று நான் உனக்கு நினைவூட்டேன் அடுத்தபடி அடுத்தபடி வந்தவைற்றூர் ஆலக்கோயில் என்று நான் உங்களுக்கு நினைவு ஊற்றேன் கச்சூர் ஆலக்கோயில் என்று சிங்கப்பெருமா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமா கோயில் இருந்து நேரம் போனோம்னா கச்சூர் ஆலக்கோயில் வரும் கீழே ஒரு கோயில் இருக்கும் மேல ஒரு கோயில் இருக்கும் சுந்தரர் போனார் அப்ப என்ன போன உடனே என்ன பதியம் அது நமக்கு கிடைக்கவில்லை கிடைச்சதை பார்க்கறதுக்கே நமக்கு முடியல கிடைக்காத பற்றி என்ன கவலை இல்லையா ஆமா பதியம் பாடினார் இப்போ வீட்டை விட்டு பொறுப்பேன் வீட்டுல சாப்பிட்டு தான் பொறுப்பேன் பாடணும் அப்படின்னு சொல்லும் போது நான் என்னுடைய சரீரத்தையும் சாரீரத்தையும் சரிப்பண்ணி கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா ஆமா வழியில ஏதோ கொஞ்சம் ஒரு டீ குடிக்கணும் கொஞ்சம் அதையும் ஒன்னும் ஜென்மாவில் தவறான வழிக்கு நான் போனதே இல்லை கடவுள் இன்னையும் காப்பாத்தி விட்டுருக்கான் இந்த பாடுறவனுக்கு கொஞ்சம் பசி மிகுதி அவன் அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது குடிக்கணும்னு நினைப்பான் நினைக்கிற தவறு இல்லை ஏன்னா கடுமையான வேலையை செய்கிறவன் இவன் அதனால இவர் என்ன பண்ணார் பாடினார் சுந்தர இருக்கு பசி மிகுதி என்ன பண்ணினார் தெய்வ தேக்குதார் வருமான் நல்ல அழகா ஒரு படம் பிடிச்சு காட்டுற பாடிவிட்டு திருநாவலூர் மன்னன் திருநாவலூர் மன்னனால வளர்க்கப்பட்டவர் இவர் பிறந்தது சிவாச்சாரியார் வீட்டில் பிறந்தாரு வளர்ந்த மன்னன் வீட்டுல அதனால என்ன பண்ணார் அந்த மது சாந்திக்கிட்டு சாந்திக்கிட்டு படுத்திருக்கிறார் பசியினால அப்ப எழுதுற இவர் நாவலூர் மன்னர் பசியோடு சாய்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதுறாரு பக்கத்துல இருந்தவனை கூப்பிட்டு அப்பா எங்கயாவது ரெண்டு வீட்டுல ரெண்டு சோறு இருந்தா வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் என்ன ஜாதி என்பதை பத்தி கேள்வியே கிடையாது இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையில பார்ப்பனும் உண்டு பறையனும் உண்டு அரசனும் உண்டு ஆண்டியும் உண்டு இல்லையா அந்த மாதிரி வேற்றுமையாக நம்ம நாடு என்னைக்கு வந்து சேரும் ஜாதி ஜாதி ஜாதி ஜாதியா பிரிஞ்சு ஓடி போச்சு இந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு தகுதி இருந்தாலும் தன்னுடைய ஜாதியாக அவன் இல்லைன்னா அவனை புறக்கணிச்சு நம்ம நாடு போயிட்டு இருக்கு இந்த டேஞ்சரான முறை என்னைக்கு மாறப்போதுன்னு தெரியல கடவுள் தான் மாத்தியா அவன் இல்லையா அவர் சொன்னாரு அவன் போனவ சாதம் வாங்கிட்டு வரல கொஞ்சம் லேட்டா வருது சிவன் தோறு கொடுக்கல ஏதாவது பாடுவான் அதை கேட்கணும்னு நினைக்க போறது என்ன பண்ணினாரு கொஞ்சோண்டு சோத்தை எடுத்துக்கொண்டாந்து ஏ பா பசியா இருக்கியா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார் அப்பவாவது நீ யாருங்கனா கிழ வேதியன் வந்து கல்யாணத்துல வந்தியா அந்த சிவவேதிய கேட்டுருக்கலாம்ல விட்டுட்டார் அவர் கொஞ்சம் சாதம் கொடுத்தாரு அத சாப்பிட்டார் இவர் சாப்பிட்டு இருக்கிற வேலையில வந்தவருக்கு வந்த வேலை முடிஞ்சது அவரு போயிட்டார் அவன் தன்னை மறைத்துக் கொள்ளும் நினைச்சா மறைஞ்சு போயிட்டான் இவரை மாற்றி விட்டு போயிட்டு நினைச்சு போயிட்டா போயிட்டான் நினைக்கிறார் எனக்காக போய் நீங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தியா முன்ன ஒரு தடவை நீ பிச்சை எடுக்க போன என்று சொல்லுகிறார்கள் அந்த மாதிரி போயும் போனியா போலாமா நீ போலாமா நம்ம வீட்டு பைய ஏதோ கோபத்துல விட்டு விட்டு போற விட்டான் தேடிப்பாத்தம் கிடைக்கல ஒரு நாள் பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் இந்த பையன் ஒரு கண்ட குணி கண்ட துணியை கட்டிட்டு ஐயா ஐயா நிக்கிறான் பார்த்துட்டா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பெ வயிறு பற்றி எரியும் இல்லையா அந்த மாதிரி எரியார் இவர் எரிந்தவரை ஒரு திருப்பதி சொல்றார் இதை கேட்கத்தான் வந்தான் புதுவாயோரி கதற காட்டு எரி கொண்டாடல் முயல்வானே முதுவாயோரி கதற ஓரினாக்க நரின்னு அர்த்தம் நரி ஊழ எடுகிற காட்டுல ஆடுறோம் தானே நீ முதுவாயோரி கதற முதுகாட்டி எரிகுள் டாடல் முயல்வானே மதுவார் கொன்றை புது சூடும் மலையான் தல் மலையான் மகல் வளமான நடியார் கவலாரே ஏ கருவாய் தலையும் பழினி கோயில கண்டியார் கமலாரே அதுவே ஆமாறிடுவோ கட்டூராலக் கோயிலம்மானே தடர நீ இப்படி பிச்சை எடுக்கலாமா பிச்சை எடுத்து தான் கொண்டு வந்தியா அப்படின்னு இந்த திருப்பதியில அன்னைக்கு போனது மாதிரி இன்னைக்கும் போறியது அன்னைக்கு போனது கார்காவனத்து மகசி பத்தினிகளுடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக இங்க அடியாருடைய பசியை போக்குவதற்காக அவ்வளவுதான் ஆ சரி அது வேறு அஞ்சு இடம் சொன்ன ஒரு இடம் இரண்டாவதாக வந்தது திரு அதிகை வீரட்டான தான் அவசரத்தில் கொஞ்சம் திருவதிகை போகணும்னு நினைக்கிறார் சுந்தரன் அப்பனுடைய காலம் ஏழாவது நூற்றாண்டு சுந்தரனுடைய காலம் ஒன்பதாவது நூற்றாண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு அவர் போக நினைக்கிறார் அப்பர் சுவாமிகள் திருக்கோயில் மாத்திரம் திருப்பணி செய்யல அடியார்கள் வளம் வருகிற வீதியை கூட சுத்தமா முள்ளு முள்ளு கல்லு இல்லாமல் அத்தனையும் பெருக்கி ஒழுங்குபடுத்தியவர் திருநாவுக்கரசன் அப்பருடைய கைப்பட்ட திருத்தலம் அது அப்பருடைய கைப்பட்ட திருத்தலத்துல நான் காலால மெதிக்கலாமா மெதிக்க கூடாது அப்படின்னு அஞ்சு நாள் அதே போல நான் திருஞான சம்பந்தர் பிறந்த ஊருக்கும் அவர் சுந்தரர் போக விரும்பல சம்பந்தர் திருவாலங்காட்டுக்குள்ள போக சம்மந்தப்படல ஏன் காரக்கால் அம்மையார் தலையால் நடந்த தளம் திருஞான சம்பந்தரே அஞ்சினார் அந்த திருவானங்காட்டுக்கு போறதுக்கு விரும்பல பாடிக்கிறார் காரைக்கால் அம்மையாருடைய நிலை எப்படி இருக்கிறது அதனால அதே மாதிரி திருவதிகம் விரட்ட போக விருப்பம் இல்லாமல் வெளியிலிருந்தபடியே அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு புறத்தால சித்தவட மடம் அப்படின்னு ஒரு மடம் மடம் என்பதும் இதெல்லாம் இந்த சுவாமிகள் பெரியவர்கள் தவசிகள் அவர்கள் தங்குற இடம் மடம்னு சொன்னாலே சில பேருக்கு கசப்பாக இருக்கிறது தவறு இந்த நாட்டில் அந்த பெரியவர்கள்லாம் இருந்த இடம் இல்லாமல் அந்த இடத்தை நம்ம காப்பாற்றாமல் விட்டோம்னா தவறா போயிடும் அத்தோடு நான் விட்டுறேன் நான் பேச தயாரா தவறு எங்க நடக்கல மடத்தில்தான் நடக்குதா என்ன நம்ம குடும்பத்திலேயே நடக்குது நாட்டிலேயே நடக்குது அதனால அதற்காக ஒரு தாபனத்தையே ஒதுக்கிறது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று சரிய விட்டுற ஆக அவர் என்ன பண்ணார் இந்த சித்தவிட மடத்துல போய் தங்கியிருந்து விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவர் இரவு பொழுது போலருக்கு படுத்திருக்கிறார் படுத்த உன்ன சிவன் நினைக்கிறா இங்க போனா கூட இங்கே ஒரு பதியும் பாடுவான் அதனால நாம மெதுவா அங்க போலாம் நினைக்கிறார் சிவன் போக நினைத்தது மாத்திரம் இல்லாமல் திருமால் தேடி கிடைக்காத திருவடியை அவருக்கு சூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறார் திருநாவுக்கரசர் திருவடியை என் தலைமையில் சூட்டு அப்படின்னு கேட்டார் சிவனை சத்திமுற்றம் என்ற ஊர்ல கேட்டார் அவரை திருநல்லூர் என்ற ஊருக்கு வா அங்கே திருவடி சூட்டுறேன்னு சொல்லிவிட்டார் இப்போ சுந்தரர் இங்க படுத்து தூங்குறார் அவர் தலைக்கு நேரம் இந்த சிவன் போய் ஒரு கிழ வேதிய விழுத்து படித்து தன்னுடைய திருவடியை அவர் தலைமையில சூட்டின எளிமை பார்த்தீங்களா ஆமா சுந்தரருக்கு அப்படி கிடைச்சு தலையில சூட்டினான் கலோக்கிய சொல்ல போனா உதச்சான் இந்த உதவி தலையில விழுந்த உடனே யார் அது அப்படின்னு கேட்டார் வயதானவன் முப்பு நாள உதச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இது பொது ஸ்தாபனம் யாரோ ஒரு கிழவன் படுத்து உதச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அண்ணாண்ட போய் படுத்துக்கிட்டார் யாரு சுந்தர் இந்த கிழம வந்தபடி மறுபடியும் வந்த வேலையை அங்க போய் மறுபடியும் ஒரு தடவை திருப்படியை மறுபடியும் உதக்கிறியா நீ யார் என்ன மறைஞ்சிட்டு அவரு வந்த வேலை முடிஞ்சது என்ன தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைஞ்ச உடனே உடனே ஒரு திருப்பதியும் வருகிற அத கேட்கத்தான் வந்தான் அறியாத சாதியாருளரே உயிரினங்கள் ஒன்ன தெரியாதவன் உண்டாப்பா என்ன தெரியலையான்னு கேட்டார் அவரு உடனே பதில் வருது சம்பானி அறியாத சாதியாருளரே பிரையானி விடை மேற்கொள் விகிதம் ை விடைமேற்குள் விகிதம் கைமாவில் உரிய கரிகாட்டலாம் கரிகாட்டிலாடல் உடையான விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மாண்டல் அடிக்கொண்டு என் முடிமையில் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானேன் ஆனா சுந்தருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது அவருடைய திருவடி நம்ம தலைமையில சூட்டிக் கொள்ளணும்னு நினைப்பு இருந்ததுன்னு சொல்றான் அது அந்த வயதுல எப்படி வந்தது என்பதுதான் அவர்களுக்கு எல்லாம் வயதெல்லாம் கிடையாது உன்னுடைய திருவடியை என் தலைமையில சூட்டுவாயா என்று ஏங்கி கிடந்தேன் நான் நீ வலிய வந்து சூட்டும் போது உன்னை யாரு என்று நான் கேட்டு விட்டேன் ஆனாதான் அறிவில்லா நான் ஏன் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னார் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு லேசா ஒருத்தர் உரை சொன்னாரு நாய்க்கு வந்து திருடனா உடையவனா அப்படி நல்லா தெரியும் வீட்டுக்காரன் வர பாலாட்சி அப்படி தெரிய நான் தெரியாமல் உன்னை யாரும் கேட்டு விட்டேனே அதனாலதான் நான் அறிவில்ல நாயே அப்படின்னு சொன்னார் சொன்னாரு அது ஓரளவுக்கு நாம ஏத்துக்கணும் இல்லையா எம்மாந்த அடிக்கொண்டு வாழ்கின்ற அறிவிலானாயேன் எம்மானை எரிகடில வட வீரத்தானத்து குறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே தம்மானை அறியாத சாதியாருணே பிறையான பிழைவேற்பு தம்மானை அறியாத சாதியார் kuduben a kaya lagin adivila naaye அவனு வந்தான் இது மூன்றாவது இடம் ஆனா அவருடைய சரித்திரத்தில் இது இரண்டாவது இடம் மூன்றாவதாக ஒரு ஊர் சிதம்பரத்திற்கு மேற்கே சிதம்பரத்திலிருந்து தான் போறாருன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சந்தேகம் எப்போதுமே இந்த நடை பயணம் போகிறான் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் விடிய காலம் எந்திரிச்சு நடப்பான் வெயில் மிகுதியா வந்துடுச்சுன்னா நடைய விட்டுடுவான் அப்புறம் எங்கயாவது தங்கி இருந்துட்டு ஒரு சாத்துக்கு வெயில் வெயில் சாடினதுக்கு அப்புறமா அப்புறம் நடப்பான் நமக்கு நடை என்றால் என்னன்னு நமக்கு தெரியாது அது சென்னை வாசி இல்லையா இங்கிருந்து நம்ம சென்ட்ரல் சேர்த்து போனோம்னாலும் நடந்து போக மாட்டோம் பஸ் தேடிடுவோம் அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு போடுவோம் அப்படிதான் போவோம் டாக்டர் சொல்லிவிட்டா மாத்திரம் பீச்சில் நடக்கிறோம் அதுதான் கோயில் வச்சா கோயில்ல பிரகாரத்தை திறப்பு வழியா வச்சான என்ன காரணம் அது நீ நடந்து வா மூணு பிரதர்சனவா அஞ்சு பிரதர்சனவா பதினொன்னு வாங்க சுத்தி வந்துட்டோம் பீச்சில் போய் நடக்க வேண்டிய தேவையே இல்ல இல்லையா ஆமா இப்படி என்ன பண்றாரு விடிய கால வேலையில இவர் நடந்து போறார் சுந்தரர் நடந்து போற காரணம் சிறுமுதுகுண்டத்துக்கு போகணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் போறார் தேவாரத்துல காணப்படுகிற பதிகங்கள் பண்கள் உரிய நேரத்துல பாடப்பட்டதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் அந்த ராகத்துல பாடியது சரிதானா அப்படின்னா ஆராய்ச்சி பகற்பண் இராப்பண் பொதுப்பண் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க அந்த படிக்க சில பதிகங்கள் அதுக்கு உதவியாக இருக்கிறது அந்த மாதிரி இந்த பதியம் பார்த்ததாகத்தான் எனக்கு நினைவு ஆராய்ச்சி பேசுவதற்கு இது இடம் இல்லை அது பன்னாராய்ச்சி கூட்டத்தில் பார்த்துக் கொள்வோம் வருகிற டிசம்பர்ல பாத்துக்கலாம் ஒரு விடிய கால வேலையில நடந்து போறாரு அப்பவும் இருக்கு நாலு ரோடு மூணு ரோடு சேர்றா ஒரு கைகாட்டி மரம் இருக்கும் அதுல போட்டிருப்பான் இது விருத்தாஜனம் இது கூடலையாத்தூர் இது சிதம்பரம் அப்படின்னு இருக்கும் போகணும் இல்லாட்டி போனா இல்லைன்னா நம்ம யாராவது கேட்டாகணும் அப்படியே ஒரு மூணு ரோடு சேர்ற இடம் சுந்தரர் அங்க போய் சேர்ந்தார் அங்க ஒரு கிழமை நின்னா ஐயா கணவரே நான் திருமுதுகுன்றத்துக்கு போகணும் அதாவது நமது தேவார ஆசிரியர்கள் பூரா வட மொழியில இருந்த பேரெல்லாம் தமிழ் மொழியிலேயே தான் பாடி வைத்திருக்கிறார்கள் வேதாரண்யம்னு தேவாரத்தில் வராது மறைக்காடு என்றுதான் வரும் விருத்தாஜனம் என்று தேவாரத்தில் வராது முதுகுன்றம் என்றுதான் வரும் மாயூரம் என்று தேவாரத்தில் வராது மயிலாடுதுறை என்றுதான் வரும் அத உன்ன மாத்திரம் சரி நல்ல வேலையாவது மயிலாடுதுறை சொல்றவனும் மயிலாடுதுறை சொல்றான் பஸ்ல ஏன்னா மயிலாடுதுறையான்னு கேக்குறான் அதான் ஆச்சரியம் சில பேர் நமக்கு என்னடா விட்டுட்டு போடுவோம் அப்படி ஐயா விருத்தாச்சலத்துக்கு போற வழி எதுன்னு கேட்டார் அந்த கிழமை என்ன சொன்னா இந்த வழியே போனா கூடலை ஆற்றூர் போலாம் இந்த வழியே போனா கூடலை போலாம் நானும் அங்கதான் போறேன் நீயும் வா அப்படின்னு கூப்பிட்ட அவன் கூப்பிடுறான் இவர் அதை தவிர்க்க முடியுமோட பைத்தியக்காரா நான் கேட்டது விருத்தாஜலத்துக்கு வழி நீ சொல்றது கூடலையாட்டுவருக்கு வழி நான் அங்கதான் போறேன் நீயும் என்ன கூப்பிடுறிய அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல அவன் கூப்பிடுறான் இவர் அதை தடுக்க முடியல முடியுமா முடியாது தாராளம் முடியாது போறான் அவர் பின்னாலே விரும்ப அந்த மாதிரிதான் திருவண்ணை நல்லூர்லயும் போனார் ஆமா அவன் போறான் கூடவே போனார் அந்த கூடலையா தூர் போன உடனே அந்த கிழமை மறைஞ்சிட்டான் வந்தவன் சிவன் அப்படின்னு உணர்கிறார் சுந்தர் இந்த இடத்திலயாவது அந்த கிழவனுடைய கைய பிடிச்சுக்கிவன் தானே கடல் வந்துட்டாரு ஏன் அவன் கேட்க வைக்க அவ்வளவுதான் இல்லாட்டமா கேட்டிருப்பாரு ஆமா அற்புதமான திருப்பதிய ஒண்ணு சொல்ற அப்போ அடிகள் இவ்வடி போந்த அதிசயம் கூடலையாட்டூருக்கு வந்து இப்படி என்ன இங்க விட்டுட்டு போயிட்டே அப்படி நினைக்கிறான் வடிவுடை மழுவேந்தி மத கறி உரி போர்த்து மத கரி உரி வடிவுடை மழுவேந்தி மத கறி உரி போர்த்து பொடிகழி திருமே புறிகுடல் உமையோடும் கொடியணி நெடுமாடக் கூடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே வடிவுடை மழுவேந்தி மதகரி உறி போர்த்து வடிவோடை மழுவேந்தி மதகறி உறி போர்த்து கேட்கத்தான் வந்தான இப்படி இப்போ நான் சொல்லிக்கிட்டு போறது பெரிய புராணத்து வரிசைப்படி இருக்காது இவள் வந்து ஐந்து ஊரை உங்களுக்கு நினைவூட்டணும் என்பதற்காக நான் இப்படி வரிசைப்படுத்திருக்கேன் தவிர பெரிய இந்த வரிசையில இருக்காது பாருங்க அந்த ஆர்டர் படி இருக்கும் ஒன் டூ த்ரீ போர் அப்படி கரெக்டா போகும் திருஞானசமுந்தரம் அப்படியே திருநாவுக்கரசு அப்படியே சுந்தரவா அப்படியே அப்படிதான் பாடி இருக்கேன் அந்த ஆர்டர் தான் பாடியிருக்கேன் சரி கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை நான் பாட வேண்டியது என்னுடைய கடமை நான் பாடிவிட்டேன் கம்பெனிக்காரன் எடுக்க வேண்டியதும் எடுத்துட்டான் உங்களுடைய பொறுப்பு இல்லையா நாளைக்கு ஏன் பேர்ல இந்த ஓதுவார்கள் எங்கெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது நான் பதில் சொல்லிவிடுவேன் நான் பாடி விட்டேன் இங்க கேட்டீங்களாம் நான் திருப்பி கேட்டுவிடுவேன் இல்லையா ஆமா ரொம்ப பேர் என்ன கேட்கறாங்க என்ன சார் எட்டாயிரம் ரூபாய் இருக்காது சார் அப்படி பெரிய பணக்காரர்களே கேட்கறாங்க என்ன எட்டம் கொடுத்து வாங்க இருக்கு சார் அப்படின்னு கிடைக்குமா ஆமா தருவாச இதை கொண்டி வச்ச உடனே நீ இருநூத்தி ஆறு காசட்டையும் கொண்டி பரப்பி வச்சாது தேவாரம் முழுதும் திருவாசகம் இருநூத்தி ஆறு காசட் எவ்வளவு வருஷம் பாண்டாரு பத்து வருஷம் என்ன பத்து வருஷமும் சாரீரமும் சரீரமும் சரிப்பட்டு தான் சரிப்பட்ட ஆண்ட பாட சொல்லி பாடி விட்டே பத்து வருஷம் எவ்வளவு போட்டா போட்டு எடுத்துட்டாமிட்டான் அப்புறம் சொன்னாரு அழிஞ்சு போயிடுதுப்பா கட்டு போயிடுது சாமி சீடினு ஒண்ணு வந்துருக்கு சாமி அதுல எடுத்துட்டு போற எடுத்துட்டா எத்தனை வருஷத்துக்கும் இருக்கும் அப்படின்னா அப்படியா இருக்கா கேட்டாரு தெரியல சொன்னோம் இந்த மாதிரி இருக்கும் சீடியில் எடுத்துருப்பா எந்த காலத்துலயும் கிடைக்கும் அப்படின்னா அப்பறம் சொல்லிட்டு நான் இருவது செட்டு எடுத்துக்கிறேன் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டார் ய்யாருக்கா சொல்றேன் நீ வாங்கல நாங்க கவலைப்படல கம்பெனி காரணம் எங்களுடைய தொண்டினை செய்து விட்டோம் அந்த நிறைவு எங்களுக்கு இருக்கிறது திருவிசைப்பாவும் பாடி இருக்க பாடிட்ட வெளியே வரணும் திருமூலர் பாடணும்னு முயற்சி பண்ணினேன் நூத்தி பாட்டு கேசட்ல பாடி விட்டேன் பாக்கி எல்லாம் பாடணும் இறைவன் திருவரும் ஆமா நிச்சயமாக விரைவன் திருவருளை இதுலதான் நான் பரிபூரணமா பாக்கிறேன் அவர் கேட்டது மாதிரி சாரீரமும் சரீரமும் சரிபட்டு வந்துதான் அவனக்கு அறுபத்தி மூணு வயசுக்கு வந்ததுன்னு சொன்னேன் பாடி விட்டேன்னு அதே மாதிரிதான் இப்போ அதை பாடல் நினைக்கிறேன் மூவாயிரத்து பாடல் அம்பது கேசட் ஆகும் கெஞ்சி குத்தாடினோம் அந்த கம்பெனிக்காரனை சரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் ரெண்டு கேசட் பாடி இன்னொன்னு பாக்கி எல்லாம் சிவனர் அருள்ல வந்து சேரணும் இருக்கட்டும் சைவ சமய தொண்டு என்று நினைத்து தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் திருக்கோலக்காவுக்கு போற திருக்கோலக்காவுக்கு போய் நான் இன்னைக்கு சுந்தரர் பாட்டா பாடிட்டு இருக்கிறேன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ நீங்க என்ன பதினாலாம் தேதி சுந்தரருடைய குருபூஜை அல்லது நினைவு நாள் வருவதற்கு முடியாது வைத்திருக்கிறார்கள் தமிழ்சை விழா தமிழிசை சங்கம் அல்லவா தமிழில் பாடிலவர்கள் அவர்கள் தானே நமக்கு அதுதானே தமிழ்சை நிச்சயமாக நால்வர் விழா வைத்திருக்கிறார்கள் பதினெட்டாம் தேதி நாலு மணிக்கு இங்கே தொடங்கும் நீதிபதி அவர்கள் தலைமை உரையை தவற்த்திரு ஊர நடிகள் பேசுகிறார்கள் கனகசுந்தரம் திருவள்ளம்புத்தூர் சம்பந்த தேசியர் திருஞானசுந்தர தேவாரம் பாடுறார் பாலரா அருணாய் வடிவேலுடைய பையன் பாலராவாயன் அவர்கள் திருநாவுக்கரசி பேசுகிறார் அடியன் திருநாவுக்கரசவாரத்தை பாடுறேன் தே ஞானசுந்தரம் சுந்தர பேசுற முத்துகிரு யாருன்னு எனக்கு தெரியல ஓதுவாரா இல்ல வேற யாரோ தெரியல சுந்தர தேவாரம் பா சர்குருநாதன் அவர்கள் சிறுவாசம் பாடுற பதினெட்டாம் தேதி நாலு மணிக்கு ஆரம்பம் நீங்க தவறாம இருப்பீங்க சுந்தரர் திருக்கோலக்காவுக்கு போற போன உடனே அவருக்கு திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்த சாமி அல்லவா இது அப்படின்னு நினைக்கிறார் தன்னுடைய முன்னோர்களை எப்படி நினைக்கிறார் பாத்தீங்களா ஆமா நாம தவசம் கொடுக்கிற அன்னைக்கு மாத்திரம் தாய் தகப்பனை நினைக்கிறது நான் அப்படி அல்ல எல்லோருமே அப்படித்தான் சொல்லுகிறார் எழுந்த உடனே தாய் தந்தையரை வணங்கி விடு அட இருக்கும்போது வணங்கல சரி விட்டுறோம் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமாவது நாம நினைச்சு பாக்கலாம் அந்த வேலையை நான் ஒரு நாள் கூட தவறதில்ல தவறவே மாட்டேன் ஆமா அப்படி சுந்தரர் அந்த ஊருக்கு போன உடனே திருஞான நினைக்கிறார் திருஞான சமுதருக்கு தாளம் கொடுத்த மூர்த்தி அல்லவா நினைச்சிட்டு ஒரு பாட்டுல சொல்ற ஒரு இசை நயம் இருக்கு என்ன ராகத்தில் பாடி நான் என்ன சொன்ன ராக ஆராய்ச்சி நான் பண்ணி இந்த தமிழ்ச்சி சங்கத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறார்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதான் ஆச்சரியம் எழுதி கொடுக்கிறதையும் ஓதுவாறு தானே எழுதுறான் ஒரு எம்ஏ படிச்சிருக்க என்ன தருவர சமன் ஆனா கட்டுரை எழுதிக்கிறாரா வரவேற்போம் இன்னைக்கு கூட இல்லப்ப கரு அவர்கள் உங்களுடைய கட்டுரையை எதிர்பார்க்கிறேன்னு தெரிவித்தார் அப்படி நான் எழுதி கொடுத்ததா அவங்க எழுதி கொடுக்கறாங்க ஒரு நாளைக்கு அது பயன்படும் இந்த ராகத்துல என்ன வருகிறது கேட்டீங்கன்னா எந்த ராகத்துல பாடி திருஞாறு தாளம் பெற்றாரோ அதே ராகத்துல சுந்தரர் பாடுறார் எவ்வளவு பொருத்தம் பார்த்தீங்களா ஆமா ரொம்ப நல்ல பொருத்தம் மடகில் வாளை பாய மாதரா குடையும் பொய்கை கோலக்கா உலாம் கடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கோனோ இந்த ராகத்திலேயே இவர் சுந்தர பாடுறார் இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா நானும் இன்னிதையா தமிழ் பரப்பு என்ன சொல்லி இவர் நாளும் இன்னிசையால் கடவுள் நெறி பரப்பும் அப்படின்னு சொல்லிருக்கணும் ஆமா தமிழும் கடவுளும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறார் சுந்தரன் தமிழ் சொல்லிவிட்டார் ஆமா நாளும் இன்னிதையால் தமிழ் பரப்பும் ஞான தம்பந்தனுக்கு உலகவர்மும் தாளம் ஈந்தவம் பாடலுக்கு இறங்கும் யான்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்னையாடனை என் மனக்கருத்தை ஆடும்ங்கள் பாட இன்றாடும் அங்கனம் தனி எங்கனம் இருந்தும் கோணிலி பெறும் கோயில் உள்ளானே கோலக்காவினில் கண்டுகொண்டே ஒரு புறப்பட்ட வேலை தெய்வார பெருமான் காட்டுகிறபடி நல்ல உச்சி போது அவங்க முன்னூறு ரூபாய்க்கு இருக்கிற சிறப்பா போட்டு போனாங்க நடந்துதானே போனாங்க இந்த வெயில் வேலையில் நடந்து போகும்போது சிவாய நம சிவாய நம நம சிவாய என்று சொல்லிக் கொண்டு போனாராம் தெய்வ சேக்கிடாரு எழுதுறாரு இதா அபிராமி எந்த ஒன்று வரும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அப்படின் அதே மாதிரி காரைக்கால அம்மையார் சொல்றாரு நின்றும் இருந்தும் கிடந்தும் உன் நாமத்தை சொல்லுவேன் அப்படின்னு நாமத்தை சொல்லணும்னு நினைப்பு இருந்ததுன்னா நாம எந்த வேலையிலையும் சொல்லிவிடலாம் இல்லையா ஆமா நிச்சயமாக சொல்லணுங்கிற நினைப்பு இருந்தா சொல்லிடலாம் ஆக சிவாயணம் சிவாயணம் நடந்து போனார் திருக்கோலக்காவிலிருந்து சீர்காழி வந்துதான் இந்த திரு குருகாவூர் வெள்ளடைக்கு இவர் போக நினைக்கிறார் இது குருகாவூர் வெள்ளடை இது திருக்கோலக்கா நடுமத்தியில இது சீர்காழி சீராழிக்குள்ள இவர் போய் காலால மெரிக்க இவருக்கு இஷ்டம் இல்லை திருவதிகளை என்ன நினைத்தாரோ அதையே அங்கே நினைக்கிறார் திருஞான பெருமான் திரு அவதார தலம் அல்லவா அது மதிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறார் அதனால ஊருக்கு புறத்தால ஊருக்கு எல்லையால சுத்திக்கிட்டு அப்படி போறார் போகும்போது கடவுள் வந்து காட்சி கொடுத்தான் பார்க்கிறார் அப்ப ஒரு திருப்பதியும் சொல்றார் ஊருக்கு புறத்தால இருந்தே ஒரு திருப்பதி சொல்றார் அவர் மற்றொரு துணையினி மருமைக்கும் காணேன் வருந்தலுட்டேன் மரவா மனம் பெற்றேன் சுத்திய சுத்தமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் துணரை முத்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு என்று பெரியவர்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம்னா கடவுளே நம்ம வருவோம் என்பது பொருள் அப்படி சுத்தி அந்த திருக்குறுகா ஊர்வல் அடைக்கு போறார் சிவாயணம் வெயில் ஓடுறான் என்னடா பசியோட கால் வெயில் சுடுது நம்ம மந்திரத்தை சொல்லிட்டு உடியாராம் இவருக்கு சாதம் கொடுத்தா சாப்பிடுவா நல்லவா அப்படின்னு நினைக்கிறான் திருக்குறுகா ஊர்வல் அடையில் இருக்கிற கடவுள் ஒரு மூட்டை சோறு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீர் அப்படின்னே சொல்றாரு சேர்க்கிறார் இருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிர்ச்சியா இருக்காது அதே மாதிரி வெயில் காதல ஜில்லுக்கும் வெயில் எடுத்து வச்சீங்கன்னா சுடும் நிச்சயமாக அப்படித்தான் இங்க குளிர்ந்த தண்ணீர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஐஸ் வாட்டர் குளிரூட்டப்பட்ட தண்ணீர் அதாவது பானை வைத்திருந்தா அது ஜில்லு இருக்கும் அந்த தண்ணியை கொஞ்சம் வெயில் காலத்தில் கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி குடிக்கட்டும் நினைக்கிறான் கடவுள் ஒரு மூட்டை சோறு இந்த தண்ணியில் இறந்து போனார் வழியில ஒரு மரத்தடியிலே இங்கேயோ இருந்திருப்பார் ஏன்பா சாப்பிடுறியா கேட்டார் மாட்டேம்மா இல்ல சாப்பிடற வந்த வயது இருந்து அப்பாவது இந்த ஓய் இங்க கடவுள் தானே அப்படின்னு கிடைக்கலாம்ல அங்கேயும் விட்டார் காரணம் என்ன அவன் அவனை காட்டிக்கொள்ளல இவர் அவருக்கு கேட்க தோணல அவ்வளவுதான் சாதம் கொடுத்தாரு சாப்பிட்டாரு தண்ணி கொடுத்தாரு குடிச்சாரு உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு அப்படின்னு சேர்த்து படுத்தாரு தூங்கிட்டார் சுந்தர தூங்கிட்டார் வந்தவன் மேல முடிஞ்சு போச்சு இவருக்கு சாதம் கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் தான் வந்தான் குடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு இவன் சரி குறுகா ஊருக்கு வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் போயிட்டார் எந்திரிச்சு பார்த்தாரு கிழமை நான் காணும் பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாரு இத்தனையாமத்தை ஒரு திருப்பதியும் அங்கதான் பாடுறாரு அதுல வருகிற வரி பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் அப்படின்னே சொல்றா ஆமா இந்த ஓதுவார்கள் யாராவது கட்டப்பட்டான்னு வரலாறே கிடையாது ஆமா எங்காவது எவனாவது கொடுத்துறான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிட்டு இருக்கேன் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னுல நாலு மொழி வெட்டி ஆறு ஆறரை அணாவுக்கு நான் வாங்கினேன் நாப்பத்தி ரெண்டுல தான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டு ஏழு நாப்பத்தி ரெண்டுதான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சேன் அறுநூத்தி ஐம்பதாம் உந்துதல் நாளை அந்த பெருமான் என்ன தேவாரம் படிக்கிறேன் அவருக்கு சித்தாந்தம் படிச்சாரா தேவாரம் ஒண்ணும் தெரியாது அவருக்கு வியாபாரி தான் தேவாரம் ரெண்டும் ஒண்ணு கேட்டு விட்டு அடக்க நிலையில அரிசி கொடுக்கிறார் எனக்கு எத்தனையோ வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு காரணம் என்ன ஐயா தேவாரம் பாடுற அப்படி நினைக்கிறார் தேவாரம் அவரை சொல்லுது அவ்வளவுதான் ஒரு அம்மா பழக்கம் எனக்கு வயசானவங்க ஆட்டோவை நிறுத்தி விட்டு இரு சத்தகிரு சத்தை இரு அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்து வந்து ஒரு ஐம்பது ரூபாய் கையிலெடுத்து கொடுக்குற என்ன காரணம் எனக்கா கொடுக்குறாரு கிடையாது தேவார்க்கு தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சுவாமி என்ன பண்றாக்க பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படின்னு சொல்ற இத்தனை ஆமா அறிஞரேன் இப்படி நீ செய்வாய் என்று எனக்கு தெரியாதப்பா இந்த வரியனுடைய பொருள் அதுதான் இத்தனை ஆமா ஆற்றை பெருமான் பித்தரே என்று உண்மை பேசுவார் பிறதெல்லாம் குத்தினை மனிதன்னை மாணிக்கம் உழைத்து எழுந்த வித்தனே குங்காவூர் வெள்ளடை குங்கா வெள்ளையில் அங்கே பாடுவார் பசிதீர்ப்பாய் பரவுவார் பிடிகளைவாய் ஓடுனன் கலனாக உன்படிக்கு உழவா உழல்வானே காடுகள் இடமாக கடையிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே பாடுவார் பசி சீற்ப சிவவேதிய வந்தார் ஆறாவதாக ஒன்று வருகிறார் அது திருவாரூர்ல பறவை நாச்சியார மனக்கசப்பை தீர்ப்பதற்காக வந்தார் அது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் இப்படி ஆறு தடவையும் தானே கூட இருந்தார் சுந்தர அதுதான் ஆச்சரியம் ஆமா பஞ்சாட்சர திருப்பதிகம் என்பது நான்கு திருப்பதிகம் இருக்கிறது தேவாரத்துல நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமையை சொல்லுகிறது நான்கு திருப்பதிகம் இருக்கிறது இடையிடையே சில சில பாடல்கள் இருக்கிறது பதிகமாக இருக்கிறத நான் சொல்றேன் என்ன பாண்டிச்சேரி செட்டியார் இருக்கிறாருங்க அவர் நல்ல பாடுறது மாத்திரம் இருக்காருல்ல அவர் தான் கொண்டு ஆமா பாடுறது கொஞ்சமா இருந்தாலும் நெல்ல ஆராய்ச்சியில பண்ணிட்டு இருக்கார் அவர் அவரு சில இடங்கள் எல்லாம் வருதே அப்படின்னு அது பதிகம் பாடல்கள் நமச்சிவாய திருப்பதிகம் ரெண்டு பதிகம் திருநாசம் பாடி வைக்கிறார் காதலாகி கசிந்தும் துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் அப்படி ரெண்டு திருப்பதிகம் சொற்றுனைதியம் நாகக்கரசர் பாடி வைக்கிறார் அதே மாதிரி இவர் நவச்சாய மந்திரத்துக்கு ஒரு திருப்பதியும் பாடி வைக்கிறார் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான திருப்பதிகம் திருநூற்று திருப்பதிகம் ஆமா திருநீரை இவ்வளவு உயர்வுடையதுன்னு இல்ல திருநூறு எவ்வளவு உயர்வு என்று சுவாமி அழகா பாடிச்சிட்டு இருக்கதிகமே கிடைக்காது சாமி இந்த பஞ்சாட்டிடத்துக்கு ஒரு திருப்பதியும் மிக அற்புதமான திருப்பதியும் அதை நாம நினைவூட்டுறோம் எனக்கு நே வே பற்று எனக்கு இல் திருப்பாதீ மனம் பாவிட்டே ஒரு கருத்து நம்ம சைவத்தில் சிவனுடைய திருவடியை நாம நினைக்க கத்துக் கொடுக்கிறதில்லை என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம் இவர் என்ன சொல்றார் பற்றும் எனக்கு இல்லாமல் உன்னுடைய திருவடியவே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இந்த திருவடியை நினைக்கிறது எப்படி இது ஒரு பெரிய பிரச்சனையான கேள்வி நான் இதுக்கு பதில் சொல்ல இப்பொழுது தயாராக இல்லை பெரியவர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க நீங்க இருந்திருக்க கூடும் முடிவுக்கு நீங்களா தான் வர முடியுமே தவிர நானா சொன்ன அது அவ்வளவு நன்றாக இருக்காது என்று நான் விட்டு விடுகிறேன் ஆமா நான் ரொம்ப பெரியவங்களெல்லாம் கேட்டு ஏமாந்து போனேன் சரி விட்டுறத்து திருப்பாதம் பாவித்தே கற்றலும் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினே அந்த திருப்பாதத்தை நாம நினைத்து விட்டால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இனிமேல் நமக்கு பிறக்க வேண்டிய சந்தர்ப்பமே இருக்காது நினைத்து விட்டால் அதத்தான் திருநாவுக்கரசன் சொல்றாரு சிந்திப்பறியன ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பறியன ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பவர்க்கு திறந்து சென்ற முந்தி புத்தி கொடுப்பன பொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தன என்றும் பாடிவிட்டு போனார் திருவடி திருத்தாண்டகம் என்றே ஒன்னு பாடி இருக்கிறார் நாக்கிறத அது கூட நான் தனியா ஒரு ரெக்கார்டா வெளியிட்டு இருக்கேன் திருவாடு திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு அது ரொம்ப பிரச்சனைக்குரியது நான் அதை விட்டுறேன் மற்ற பற்று எனக்கு இதில் திருப்பாதேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன் கற்றவர் தொழுது எத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே பார கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூர் மறக்க மாட்டேன் என்பது இந்த பாட்டினுடைய ஒரு நல்ல அற்புதமான திருப்பதிகம் அது அவருடைய நில உருவதற்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது திருத்தொண்ட தொகை அதை பாடினால்தான் நிறைவு பெறும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு பத்து நிமிடங்கள் பாக்கி இருக்கிறது இதற்குள்ள இந்த திருப்பதியத்தை நான் சொல்லிவிடுவேன் சைவனாக பிறந்தவன் திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்பது நியதி ஆமா அப்படி சொல்றவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் நானும் சொல்லுகிறேன் தவறுறதே கிடையாது ஏயா உனக்கு வேலையே கிடையாதா எப்ப பார்த்தாலும் பஞ்சாட்டன் சொல்லுவேன்ங்கிற திருப்பதிய சொல்றேங்கிற அப்படின்னு சொன்னாக்க எனக்கு இதுதான் வேலை வேலை பின்ன வேலை வீட்டு வேலை எல்லாம் கவனிக்கிறது மிகவும் குறைச்சது இதுதான் எனக்கு வேலை நான் ஓதுவாராகவே இருக்கிறேன் எனக்காக ஓதிக்கொள்ள வேண்டாமா ஆமா நிச்சயமா ஆனால் அந்த திருத்தொண்ட தொகை நான் சொல்லாமல் விடுவதற்கு இல்லை பத்து நிமிடத்துக்குள்ள நான் சொல்லி முடிச்சிருவேன் அடியார்கும் அடியேன் திருநீல கண்டத்துக்கு அடியேன் இத சொல்லி நாம கும்பிட்டுட்டோம்னா இந்த நாயன்மார்கள்ட்ட இருந்த நல்ல குணாத்தனையும் நமக்கு வந்து சேரும் ஆமா பெரியவங்களை நாம வணங்கினோம்னா அவங்கள்ட்ட இருந்த நன்மை நமக்கு வரும் என்று நினைத்துத்தானே அவர்களை நாம வணங்குறோம் இல்லையா ஆமா அதுபோலத்தான் இவர்களை நாம வணங்கிவிட்டால் நிச்சயமாக அவர்கள்ட்ட இருந்த நல்ல குணங்கள் நல்ல செயல்கள் நமக்கு வந்து சேரும் ஆமா நீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாதை ஏற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழு தூளு குன்றையார் விரண் மிண்டற்கடியேன் அள்ளி வென்முள்ளையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஊரனாரூரில் அம்மானுக்கே இலைமலிந்த வேல் நம்பி எரிவர்த்தர்க்கடியேன் ஏனாதினாதன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரு கலை என்ற அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோழ்வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத ஆரூரில் அம்மானுக்காளே மெய்மையே திருமேனி வழிபட நிற்கால் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் அம்மானுக்காடே திரு நின்ற செம்மையே தெம்மையா கொண்ட திருநாவுக்கரை அந்த நடிகார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சுறைத நடிகார்க்கும் அடியேன் பெருமிடலை குறும்பர்க்கும் வேர்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதியடியார்க்கும் அடியேன் பொரிபுணர் சூழ் சாத்தமங்கை நீலனக்கற்கடியேன் அருநம்பி நமி நந்தி அடியார்க்கு வடியேன் ஆரூரம் வண்டு மலனார மலரும் மது மலன கொன்றையான் அடி எல்லார் சம்பந்தருக்கு சொல்லும்போது இந்த அடைமொழியை கொடுக்கிறன் சிவனுடைய திருவடியை தவிர வேற ஒண்ணும் பேணாதவர் திருஞான சம்பந்தன் திருவடியை அவர் மறக்காமல் இருந்தார் அவருடைய புகழை மறக்காமல் சொன்னார் ஆனா இன்னொரு தெய்வத்தை இகழவில்லை எல்கே முத்து எனக்கு நான் சொல்லலாம் அதே சமயத்துல பக்கத்துல அயோக்கிய பயணி நான் சொல்லவே கூடாது அது ரொம்ப தப்பு ஆமா ஆமா சிறுஞா சமுதர் அந்த வேலையை செய்யவே இல்லை எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் ஏயர்கோன் கடிக்காம அடியாருக்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூத்தற்கும் அம்பரான் சோமாதி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரோரில் அம்மானுக்காளே வார்குண்ட வரமுளையால் உமை பண்ணலே பரவா கண்ணறிங்க சாக்கியக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமைய சிறு தொண்டர்கடியேன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சோறு போட முடியுமா நம்மளால பழக்கமா ஒருத்தருக்கு சோறு போட்டுதான் அப்படின்னு வச்சுக்கோட முடியுமா முடியுமா நம்மளால முடியாது ஆமா இந்த சோறு போட்டதுனால தான் சிறு தொண்டர் வீட்டுக்கு சிவனே வந்தான் வந்து பிள்ளைக்கறி கேட்டாங்க அப்புறமா பாத்துக்கோ அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே அடியாரனுக்கு சோறு போட்டதுதான் சங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டர்க்கடியேன் கார்கொண்ட குடைக்கடறி கறிவார்க்கும் அடியேன் கடற்காடி கணநாதனடியார்க்குமடியேன் ஆறு கொண்ட வேக்கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரோரில் அம்மான பொய்யடி மெயில்லாத போலவர்க்கு அடியேன் பொழுக்கருவூற் புகழ்ச்சூழற்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முறையற்கடியேன் விருது ரெச்சூர் கடன்னாக அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசலையான் கலிக்கம்பன் கலியன் கடச்சத்தி வரிஞ்சையர்கோ அடியார்க்கும் அடியேன் அய்யடிகள் காடவர்கோனடியார்க்கும் அடியேன் ஆரோரன் ஆரோரிலம் மனு காலே கரைக்கண்டன் கடனடியை காப்பு கடம்புள்ளிக்கும் காரிக்கும் நிறை கொண்ட சிந்தையால் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட சம்பவ உடகும் சோதி தொன்மையிலே வாயிலா அடியார்க்கும் அடியேன் அரைக்கொண்ட வேல் நம்பி முலையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கடல் தூழ்ந்து உறகலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோவன் கழசிங்க நடிகார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கிழிக்கும் தஞ்சை மன்னவனாம் நடிகார்க்கும் அடியேன் புலியல் மேலாடாடி பொன்னடிக்கை மனம் வைத்தேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்குமடியேன் ஆரூரன் ஆரூரக்காளே பத்தராய்ப்பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் போதும் திருவேணி திரிதுவார்க்கடியே முழு நிறுத்த பூசிய ஒளிவற்றுபடியே அப்பாறு வழி சார்ந்த சிறுமறை நாமம் நின்ற ஊ பூசல் பரிவளையே தென்னவன உலக சென்றனார் தடியேன் சிறுநீர கண்டத்து பாணனார் தடியேன் சென்னவன வரணியை அடைஞ்சிட்ட தடயம் கிசையானி காதலம் செல்லாவோ அண்ணவன ஒரு கேட்டு போனார் இது பொது தொண்டு நாயன்மார்கள் பொதுத் தொண்டும் செய்திருக்கிறார்கள் திருநாவுக்கரசன் கூட ஆமா சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் வீதியில் நடந்து போறார் இப்படி ஒரு வீடு இப்படி ஒரு வீடு வீட்டில் மாவள தோழம் கட்டி இருக்கு ஆண்கள் பெண்கள் புத்தாட முடிஞ்சிருக்காங்க சந்தோஷமா அப்படி எதிர்த்த வீடு ஒண்ணு ஒரு கிழவனார ஒரு கிழவிய உட்கார்ந்துட்டு அழுது அமங்கலம் இங்கே மங்களம் இந்த மங்களத்தை பத்தி அவருக்கு கவலையே இல்லை இந்த கிழவனும் கிழவியும் ஏன் அழுகிறார்கள் இவருக்கு என்ன ஐயா பேசாம போலாம்ல கோயிலுக்கு போய் சங்கரா சிவான் பாடிட்டு போகலாம்ல யாரு அழுதா இவருக்கு என்ன அதே மாதிரிதான் திருமருகனுக்கு போனார் திருஞான சம்பந்தர் அங்க ஒரு பொண்ணு அழுது போய் சிவனை பாடிட்டு போயிட்டாங்க என்ன கவலை இப்ப நாம அப்படித்தானே போயிட்டு இருக்கோம் அவரு தானே அது பொது தொண்டு ஏன் அழுகிறார்கள் கேட்டார் இந்த வீட்டுல இருக்கிற குழந்தையும் இந்த வீட்டில் இருக்கிற குழந்தையும் சின்ன குழந்தையில இந்த ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரியில குடிக்க போச்சு அதுல ஒரு முதலை இருந்தது அந்த முதலையே இந்த வீட்டில் இருக்கிற தாய் தந்தையுடைய குழந்தையை அது விழுங்கி விட்டது இவர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த குழந்தை தப்பிச்சுட்டு வந்துட்டா இன்னைக்கு அவருக்கு பூநூல் கண்ணில் போடுறாங்க இதை பார்த்தவங்களை அவங்களுக்கு அழுக வருது வரத்தானே செய்யும் வராம இருக்குமா நிச்சயமா வரும் ஆமா ஒரு வீட்டுல ரெண்டு பிள்ளை ஒருத்தன் தவறி போயிட்டா இன்னொருத்தன் கல்யாணம் எல்லாரும் தெரிவிப்பாங்க அப்படியா வீட்டு குழந்தைய விடுங்கிட்டு அந்த ஏரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார் சிவன் கோயில் எங்க இருக்கு கேட்கல அவரு ஏரி எங்க இருக்கு நேரம் அந்த ஏரிக்கு போனார் போனார் தண்ணியே இல்லவில் அழுகையை எப்படி தீர்க்கலாம்னு என்றார் இவர் இதுதான் பொது தோண்டும் கடவுளை கேட்டாரு இந்த சின்ன பையன் என்ன தப்பு பண்ணிடும் ஏன் அவனை முன்னலை முதலில் விழுங்க வைத்தாய் அந்த குழந்தைய கொடுக்க சொல்றியா இல்லையா ஒரு உத்தரவு போட்டார் சிவனுக்கு யமன் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உடையவன் தானே அவனை பிள்ளைய சொல் உரைப்பார் உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனே சொல்லியா உத்தரவு போடு அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த முதலை கொண்டாந்து அந்த பிள்ளையை கொண்டாந்து வெளியில விட்டுடுது அந்த சரித்திரம் இப்பவும் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நிச்சயமாக கல்வெட்டுலயும் இருக்கு சுதையிலையும் இருக்கு வைத்திருக்கிறார்கள் அந்த கதையை சரி என்று எல்லோரும் நிரூபித்து இருக்கிறார்கள் இப்ப முடியுமா அப்படி நீங்க கேட்கலாம் என்னால முடியாது உங்களாலையும் முடியாது என்னால முடியாது உங்களால முடியாது விட்டு அந்த குழந்தை வந்தான் என்று வரலாறு அங்க அந்த அற்புதமான திருப்பதிய சொல்றார் புல்ல வல்லார் தங்கள் உச்சீய அரை காட் காலனையே இப்படியே அவருடைய அற்புதத்தை சொல்லுவதற்கு இந்த ஒன்னரை மணி நேரம் போதா இருந்தாலும் நான் ஒரு சாம்பிள் மாறி தொட்டு காட்டுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே நடத்த சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்ச்சி சங்கத்தார் ஆமா கிட்டத்தட்ட நாலு வருஷமா அப்படி சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுடைய பெருமனத்தோடு அதற்கு காரணம் என்னுடைய நண்பர் ராமையாவும் அவர்கள் இல்லையா ஆமா அதற்கு காரணம் நீங்களும் கூட நீங்க வரலன்னா நான் இதை எழுதி கொடுக்கும் சொன்னேன் ஜனங்கள் இதை கவர் பண்ணிக்கலாம் நம்ம நிறுத்தி கொடுக்கோம் அப்படின்னு சரி நீங்க எல்லாம் சொல்லிட்டுதான் இதை நீண்டு நடத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வரைக்கும் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள் சுந்தரருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சிறிது நினைவூட்டினேன் என்ற மன அமைதியோடு இருக்கிறேன் எப்பாவது சந்தர்ப்பப்பட்டதுன்னா கொஞ்சம் இருப்பதை நாம பார்ப்போம் என்று சொல்லி கடைசியாக அவர் அஞ்சக்களம் என்ற கேத்திரத்தில் இருந்து வெள்ளானை அனுப்பிச்சான் கடவுள் பதினெட்டாவது வயசில் இந்த உலக வாழ்க்கை எனக்கு போரும் நினைக்கிறார் அவர் எத்தனை வயசு பதினெட்டு அதே வயசை இப்படி திருப்பி போட்டமுன்னா எண்பத்தோராவது வயசில் நினைக்கிறார் அப்பர் எனக்கு இந்த உலகம் போரும் அப்படின்னு நான் நினைக்கிறேனா அல்லதா எண்பத்தோரு வயசுடையவர்கள் நினைக்கிறார்களா பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பாத்துட்டேன் பேச்சிக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா தேவையின்னு நினைக்கிறான் இப்ப பேச்சிக்கும் கல்யாணம் பண்ணிட்டாக்கா அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தனா அதையும் பாத்துட்டு போலாமே அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா ஆமா அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை போகிறது இல்லையா போதும் என்ற நினைவு நமக்கு வரவில்லை சுந்தரர் பதினெட்டாவது வயசுலயே எனக்கு இது போரும் அப்படின்னு நினைக்கிறார் போதும்னு நினைச்ச உடனே அவன் வெள்ளையான நீ ஏறிட்டு வந்து சேரப்பா போறும் அப்படைத்தான் அதறிந்து தன் கொன்னடிக்கே என்னை படைத்தான் அதை நான் தெரிந்து கொண்டேன் நான் அவனை பாடினேன் என்னுடைய பாடல் எம்மாத்திரம் இந்த பாடல் எனக்கு வெய்ட்க்கு சரியா இருக்குமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பாடலந்தோ அந்த நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள் மற்ற யானை அருள் புரிந்து புரிந்தான் ஊனு வேறு செய்த நொடித்தான்த்தம நே இது அவருடைய கடைசி திருப்பதியும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல தான் அவர் ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார் என்று வரலாறு பதினாலாம் தேதி அவருடைய நினைவு வருகிறது அதற்காக முன்கூட்டியே உங்களுக்கு நம்ம வீட்டுல எல்லாம் சுந்தர விழாவா கொண்டாட போறோம் சரியான சுதந்திர விழாவா கொண்டாட போறோம் அப்படி ஒரு நிலை வருமா இருக்கிறதா அப்படின்னு எண்ணி பார்த்தோம்னா இல்லை இல்லை இல்லை என்றுதான் சொல்லுகிறது என்னுடைய நெஞ்சம் ஆக நினைப்போம் நம்ம மதாச்சாரியார்ல ஒருவர் சுந்தரர் அறுபத்தி பேரும் உண்டு அதில் நாலு பேர் நமக்கு பொறிக்க எடுத்தவர்கள் அவர்களுடைய திருவடி வாழ்க என்று எண்ணி விடுவோம் தேவார திருவாசகத்தில் சொன்னபடி நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோம் அதுதான் நல்லது என்று சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை சொல்லுவதற்கும் பாடுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ்ச் சங்கம் வாழ்க என்று நான் வாயார வாழ்த்து விடுவேன் மனமாற வாழ்த்து விடுவேன் பதினெட்டாம் தேதி நால்வர் விழா இங்கே வைத்திருக்கிறார்கள் வழக்கம் போல் அது நடைபெறும் நீங்கள் எல்லாம் வருக என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் டிசம்பர் மாதத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு விழா என்று வைத்திருக்கிறார்கள் நமக்காக அதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க சொல்லி நாம் எல்லாம் சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்கட்டும் நாட்டிலே இருக்கிற மக்கள் நல்ல அறிவோடு நல்ல புத்தியோடு வாழட்டும் நமக்கும் நல்ல நெறி காட்டட்டும் என்று நாம் நமச்சிவ மந்திரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக நானாய சிவாய நமோம் ஓம் நம சிவாயிவாய நமோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ Om namo Shiva tibu, Shivaya namo Om namo Shivaya Shivaya namavo Om namo Shivaya Shivaya namavo Shivaya namavo Shivaya namavo Shivaya namavo Shivaya namavo Shivaya namavo Shivaya namavo Shivaya namavo